அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை கடை முறை தான் சாம் துயரம் தரும் நட்பாராயுதல்ல ரெண்டாவது குரட்பா இது ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை ஒரு முறை சொல்லல ரெண்டு தினம் சொல்ற நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நட்பை உருவாக்கி கொள்ளலேன்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பை உருவாக்கிக்க கூடாது ஆராய்ச்சி பண்ணித்தான் உருவாக்கிக்கணும் அதனால் ஆய்ந்து காய்ந்து கொள்ளாமல் ஏற்படும் நட்பானது கேழ்மைனா நட்பு நட்பானது கடைமுறை தான் சாம் துயரம் தரும் கடைமுறைன்னா கடைசியில் தான் சாகரத்துக்கு காரணமான துன்பமாக மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம் சாகர வரைக்கும் துயரம் தரும் அப்படின்னும் சொல்லலாம் ஆய்ந்துன்னா என்ன அர்த்தம் ஒருவனுடைய குணம் செயல் இவற்றில் நல்லதையும் கெட்டதையும் பல முறை ஆராய்ந்தும் ஆய்ந்துங்கிறதுக்கு ஆராய்ந்தும்னு அர்த்தம் ஆய்ந்து மறுபடியும் வேறு என்னெல்லாம் முறைகள் இருக்கோ அதுவும் அரசனுக்கு ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பல வழிகளில் ஆராய்ந்தும் கேழ்மை கேழ்மின்னு சொன்னால் நட்பு அவனுடைய நட்பை கொள்ளாதான் கடைமுறை கொள்ளாதான் கொள்ளாதவன் அதாவது ஆராய்ச்சி பண்ணி நட்பை உருவாக்கி கொள்ளாதவனுடைய ஆராய்ச்சி பண்ணி செறி வரலைன்னா விட்டுவிடணும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் அது சாகர வரைக்கும் நன்மையை கொடுக்கும் அது பாசிட்டிவாக பார்த்தோமான உடன்பாட்டு முறையில் பார்த்தோமான ஆராய்ந்து ஆராய்ந்து ஏற்படுத்தி கொண்ட நட்பு எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அது கடைசியில் சாகிறதுக்கு காரணமாகுங்கிறது அதில் இல்லை ஆனால் ஆராய்ச்சி பண்ணாமல் பண்ணினா அது துன்பத்தை கொடுக்கும் ஒருவேளை அது சரியில்லாமல் போயிடுச்சுன்னா விட்டுவிட வேண்டியதானே கடைமுறை கடைமுறைன்னு சொன்னால் கடைசியில் தான் சாம் துயரம் தரும் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை கொடுக்கும் ஆனால் தான் சாகின்ற வரையில் துயரத்தை கொடுக்கும் என்றும் அதற்கு உரையாசிரியர்கள்லாம் சொல்லுகிறார்கள் பகைவரை உண்டாக்காமல் அந்த நட்பே அழித்துவிடும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறது ஒருவனுடைய குணம் செயல் இவற்றின் நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்தும் பல வழிகளில் ஆராய்ந்தும் பல முறை பல வழி ஆராய்ந்து அவனுடைய நட்பை ஏற்படுத்தி கொள்ளாதவன் சாவதற்கு காரணமான அல்லது சாகின்ற துயரத்தை பகைவர் உண்டாக்காமல் தான் கொண்ட நட்பே உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது கருத்து இந்த முதல் ரெண்டு குரட்பாக்களில் ஆராய்ந்து அறியாத நட்பினுடைய குறைபாடு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாவது குரலில் ஆராய்ந்தறியாத நட்பு இறப்பதற்கே காரணமாகிவிடும் இறக்கும் வரையிலும் துன்பத்தை தரும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது தொடர்ந்து நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவுருளை வேண்டுவோம் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்